ம் பிரித்தய தோத்திரவேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே நம நயத்தம் கரு கம கமோய்ணீரே நசிதன் ஸ்ரீகிருஷ்ணர் கமம் ஷயும்பொழுது எத்தகைய மனோபாவனையுடன் கர்மம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அகர்மணஹா கர்ம ஜியாயா ஷரீர யாத்ரா பிச்சத்தை ந நீ வேலை செய்யலேன்னு சொன்னால் உடம்பு வாழ்க்கையவே நடத்த முடியாது ஷரீர யாத்ரா பிச்சை ந இந்த சரீரத்தை நாம காப்பாற்றணும்னா இத பல்ல தேய்க்கணும் இந்த உடம்பை குடுப்பாட்டணும் இந்த உடம்ப சுத்தமா வச்சுக்கணும் இந்த உடம்புக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும் இந்த உடம்புக்கு உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும்னா உணவு சும்மாவா வரும் ஆக வேலை செஞ்சாத்தான் ஆஹாரார்த்தம் கர்மக்குரியா தஜஸ்ரம்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது அதாவது நீ சாப்பிடணும்னாலே நீ வேலை செய்யணும் சும்மா சாப்பிடப்படாது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அதுக்கு பிறகு சாப்பிட்டா தான் அந்த சாப்பாட்டுக்கு பலன் உண்டு சும்மா சமூகத்திலருந்து நாமளாக பெற்று எதையும் சாப்பிடப்படாது சமூகத்துக்கு நாம் வழங்கணும் வேலை செய்யாதவன உலகம் ஏற்றுக்காதுங்கிறார் திருவள்ளுவர் இனைத்திற்பம் எய்தியக்கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கு என்ன புத்தி சாமர்த்தியம் இருந்தாலும் நீ வேலை செய்யணும் சரியான முறையில் நீ வேலை செய்யலைன்னு சொன்னால் உலகம் உன்னை தூக்கி எறிஞ்சிடும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் ஆக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றது கர்மத்தை செய்யலேன்னு சொன்னேன் உடம்ப வாழ்க்கையை கூட நடத்த முடியாதப்பா ஆகையினால கர்மம் செய்யாமல் இருக்கிறத காட்டிலும் கர்மம் செய்கிறது சிறந்தது அகர்மணா கர்ம முதல்ல இந்த ஸ்லோகத்தில் நாம் படிக்க வேண்டியது ஷரீரயாத்ரா பிச்சத்தை நப்பிரசித்தே அதாவது வேலை செயலா உடம்பு வாழ்க்கையவே நடத்த முடியாது ஆகையினால என்ன பண்ணணும் அகர்மனஹா கர்ம ஜியாய கர்மம் செய்யாம இருக்கிறத காட்டிலும் கர்மம் செய்யறது நல்லது அதுதான் உடம்புக்கு நல்லது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பயண கொடுக்கும் ஆனா அதுல ஒரு பாவனைய வச்சுட்டு செய்யணும் சமூகத்துல நமக்குன்னு எந்த மாதிரி கர்மமானது அமைந்திருக்கிறதோ அதை பொறுப்பெடுத்துட்டு செய்யணும் நமக்கு சமூகத்துல ஏதோ ஒரு பொறுப்பு வரும் ஏதோ ஒரு வேலையை நாம் தேர்ந்தெடுப்போம் அதில் நமக்கு தனியாக நம்ம உடம்பை காப்பாற்றுறதுக்குன்னு சில கடமைகள் இருக்குது மனசை நல்லா வச்சுக்கிறதுக்குன்னு சில கர்மங்கள் இருக்குது அதை தவிர குடும்பத்தை காப்பாற்றுறது சமூகத்துக்கு செய்கிறது இப்படியெல்லாம் நிறைய நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள்லாம் நிறைய இருக்குது அதை யாரும் தட்டி கழிக்கக்கூடாது அதை செய்கிற போது என்ன பாவனையோடு செய்யணும்னா இறைவன் உயிராகிய எனக்கு இந்த மனித உடலை கொடுத்துருக்கிறான் இந்த மனித உடலின் வாயிலாக நான் செயல்களை எல்லாம் நல்ல எண்ணத்தோடு செய்து உள்ளத்தை நான் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான்ங்கிற அந்த பாவனையோடு செய்யணும் இதுக்கு பேர் நியத்த பாவனையின்னு பேர் எப்படி ஒரு முதலாளிகிட்ட தொழிலாளி பொறுப்போட வேலை செய்யணுமோ அப்படி கடவுளுங்கிற முதலாளிகிட்ட உயிர்களாகிய நாம் மனித உடலிலே வாழ்கிற உயிர்களாகிய தொழிலாளிகளாகிய நாம் செயல் புரிய வேண்டும் அதைத்தான் முதல்ல சொல்கிறார் நியத்தம் குரு கர்மத்துவம் துவம் நியத்தம் கர்ம குரு உனக்கென்று எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அமைந்திருக்கிறதோ நீ எதை பொறுப்பாக தேர்ந்தெடுத்து செய்கிறையோ அந்த வேலைகளை எல்லாம் கடவுள் எனக்கு இட்ருக்கிற கட்டளைங்கிற ஒரு பாவனையோடு செய்யணும் அந்த ஆட்டிடியூடு அதுக்கு பேர் நியத்த பாவனை துவம் நியத்தம் கர்ம குரு அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முதல்ல ரெண்டாவது வரியை புரிஞ்சுக்கணும் வேலை செய்யலைன்னா உடம்ப கூட காப்பாற்ற முடியாது அதனால் வேலை செய்கிறது வேலை செய்யாமல் இருக்கிறத விட நல்லது ஆனால் கடவுள் நமக்குட்டு இருக்கிற கட்டளைங்கிற பாவனையோட வேலையை செஞ்சால் அந்த வேலையானது நம்முடைய மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கும் சமூகத்துக்கும் நன்மையையும் தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் செயல் புரியணும் இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் இந்த எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் இந்த பாவனைக்கு பேர் நியத்த பாவனை சுவாமி பிரித்தியன் நியாயம்னு பேர் ஆண்டவன் அடிமை அல்லது முதலாளி தொழிலாளி அல்லது தலைவன் தொண்டன் அப்படிங்கிற ஒரு பாவனையை வைத்து கொண்டு நாம் செயல் புரிய வேண்டும் என்பது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த பொருள் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக இந்த கருத்துக்களை எல்லாம் பகவான் உபதேசம் பண்ண போறார்